प्रपन्न पारिजाताय कृष्णाय तानि ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தே நம தாயமியு மர வசே भगवान श्री कृष्णर ஸ்தித பிரஜனுடைய லக்ஷணத்தை உபதேசம் பண்ணிய பிறகு வேதாந்தம் படித்த ஆத்மஜானத்தை தெரிந்து கொண்ட சாதகன் ஆத்மஜானத்தை ஆழமான மனசில் பதிய வைக்கணும்னா தமகான்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகம் கட்டாயம் பழகணும் உற்றுடக்கூடாது வேதாந்தம் படிக்கிறதுக்கே இந்திரிய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் படித்தத்துக்கு பிறகும் அந்த ஞானம் ஆழமாக மனசில் பதியறதுக்கு புலநடக்கம் மிக அவசியங்கிறத சொன்னார் இந்த அறுபத்தோராவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் தானி சர்வாணி அந்த இந்திரியங்களையெல்லாம் சர்வாணி இந்திரியாணி கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாவற்றையும் சம்யம்ய நன்றாக கட்டுப்படுத்தி மரஹா என்னையே லட்சியமா வச்சுக்கணுங்கிறார் பரகான்னு சொன்ன வாழ்க்கையினுடைய முடிவான குறிக்கோள் இறைவனையே சார்ந்திருப்பது இறைவனை ஆத்மாவாக உணர்வது எல்லா உயிர்களிலும் இறைவனே வியாபித்திருக்கிறான் இறைவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை என்கின்ற ஒரு ஆழ்ந்த எண்ணம் அதுதான் வேதாந்தத்தின் மூலமாக நாம படிக்கிற மைய கருத்து அந்த ஆத்ம ஏகத்துவம் சர்வம் பிரம்மமயம்ங்கிற அந்த தத்துவ ஜானம் அதை தான் இங்கே மற்பரகாங்கிற என்னையே லட்சியமாக கொண்டு என்னையே லட்சியமாக கொண்டுன்னா பிரம்மன் ஒன்று சத்தியம் அதில் தான் இந்த உலகங்கள் ஜீவர்கள் ஈஸ்வரன் இந்த உலகத்தையெல்லாம் படைக்கக்கூடிய ஈஸ்வரன் எல்லாமே அதில் தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அந்த உண்மையை உணரணும் அப்படி இருந்து யுக்தா ஆசீத யுக்தஹா இந்த இடத்துல சமாஹிதா மனதை ஒருமுகப்படுத்தி ஆசீத அமர வேண்டும் அமர வேண்டும் அல்லது அந்த கருத்திலேயே நிலை நிற்க வேண்டும் புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி பிரம்ம தியானத்திலேயே மனச ஆழமா வைக்கணும் எப்போவுமே பிரம்ம சிந்தனை மனசுல பலமா இருக்கணும்னு அர்த்தம் இந்த லௌகிக்க விவகார சிந்தனைகள் எல்லாம் இருக்கணும் பிரம்ம சிந்தனை தான் பலமா இருக்கணும் அப்படி ஒரு அர்த்தம் இல்ல இந்த இடத்துல யுக்த ஆசீத்த அப்படின்னு சொன்ன அர்ஜுனன் கேட்டான் ஸ்தித काभाषा, समाधिस्थस्य केशव, स्थितधी பிரபாஷேத प्रभाषेत, ஆசீத்தன் ஆசீத்தன் அவன் எப்படி அமர்ந்திருப்பான்னு கேட்டான் தியானத்தில் அமர்ந்திருப்பான் என்றும் இதற்கு பொருள் சொல்றதும் உண்டு ஆஹா யுக்த ஆசீத்த சொல்லப்போனா இந்த அறுபத்தோராவது ஸ்லோகத்தினுடைய விளக்கமாகத்தான் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயம் அமைந்திருக்கிறது ஆகவே இது தியானம் சொல்றதா நிதி தியாசனத்தை தான் பகவான் சொல்றார் ஆக இது அமர்ந்தும் பண்ணலாம் இல்ல விவகாரம் பண்ணிட்டு கூட இந்த தத்துவ ஜானம் மறக்க கூடாதுன்னு அர்த்தம் பண்ணலாம் ஆனா முக்கியமா இங்க நிதித்தியாசனம் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஆஹா சர்வாணி தானி அந்த எல்லா இந்திரியங்களையும் நன்றாக கட்டுப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி சப்ரஸும் பண்ணப்படாது எக்ஸ்பிரஸும் பண்ணப்படாது ரொம்ப அழுத்தினாலும் அது ரொம்ப ஆபத்து அதே சமயம் வெளிப்படுத்தினாலும் கெடுதல் ஆகவே அதை ஒழுங்கா காப்பாத்தணும் சரீரத்துக்கு தேவையான அளவுக்கு தான் இந்திரியங்களை உபயோகப்படுத்தணும் அப்படி சம்யமனம் பண்ணி பகவானையே தியானம் பண்றது பிரம்ம தியானம் பண்ண இருக்கணும் அதுக்கு அர்த்த வழி சொல்கிறது எஸ்ய இந்திரியாணி வசே அஸ்தி வசே பவதி யாருடைய இந்திரியங்கள்லாம் அவன் வசத்தில் இருக்கிறதோ தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா பவதி அவனுடைய அந்த பிரஜா சர்வம் பிரம்மமயம் அந்த பிரஜா ஞானமானது பிரதிஷ்டிதா பவதி ஸ்திரமாயிடுறது ஆழமான மனசில் போய் பதிஞ்சுடுறதுன்னு அர்த்தம் பிரம்ம ஜானம் ஆத்மகத்வ ஜானம் எல்லா ஆத்மாவும் ஒண்ணுங்கிற ஜானத்தை தான் ஆத்மீகத்துவ ஜானம்னு சொல்கிறோம் அந்த ஜானமானது ஆழமான மனசில் பதிஞ்சு விடுறது இந்த தன்னுணர்வு ஒரு மாயத் தோற்றம்ங்கிற எண்ணமும் ஆழமான மனசில் பதிஞ்சு அதுதான் ஸ்தித பிரஜனுடைய தன்மை ஆகவே ஸ்தித பிரஜன் ஆகறத்துக்கு உபாயம் நிதித்தியாசனம் குருமுகமாக தத்துவஜானத்தை பண்ணி மனநம் பண்ணி இந்திரிய நிபமாக தியானம் பண்ணணும் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து தானி சர்வாணி தயப் பிரஜா பிரதிஷ்ட எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய